பதினெட்டு எவரிடம் வெள்ளி காசும் பொருள்களும் இல்லையோ அவரே எங்களில் ஏழை என்று நபி தோழர்கள் கூறினர் நபி சொல்லாஹு அணிஹி வசல்லம் அவர்கள் என் சமுதாயத்தில் ஏழை என்பவன் மறுமை நாளில் தொழுகை நோன்பு நன்மைகளுடன் வருவான் அவன் இவனை ஏசினான் அவனது ரத்தத்தை ஓட்டினான் இவனை அடித்தான் என்ற குற்றச்சாட்டு வருவான் அப்போது இவனது நன்மைகளிலிருந்து இவனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பிரித்து வழங்கப்படும் இவனது குற்றத்திற்கு தீர்வு ஏற்படும் இவனது நன்மைகள் அழிந்துவிட்டால் பாதிக்கப்பட்டவர்களின் குற்றங்களிலிருந்து எடுக்கப்பட்டு இவனிடம் தரப்படும் பின்பு நரகில் வீசப்படுவான் என்று கூறினார்கள் முஸ்லிம் இரண்டு ஐந்து